நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் வேண்டுமென்றால் நாம் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் நாட்டின் வலிமை ஒற்றுமையில் தான் உள்ளது ஆம் எதிர்காலத்தை உருவாக்க வேண்டுமென்றால் நாம் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் நாட்டின் வலிமை ஒற்றுமையில் உள்ளது என்கிறார் சர்தார் வல்லபாய் பட்டேல் நன்றி வணக்கம்